ப்தான் அவ்ரம் தான் இது அவ்வளோ வந்துருச்சே இருந்தாலும் சரி நான் என்கிற நிச்சயம் ஏன் போகவில்லை அதை எனக்கு அறிய போகணும் அர்ஜுனன் கேட்க சொல்றார் அடுத்த பாடனா பத்தினா பாடல சொல்ற கிளர்ந்த யோகங்களின வெறுமனே நீ பிரமம் என்று சொல்லி ஆமாம் நான் பிரமம்தான் ஒதுக்கலை மாத்திரம் போயிடா இது படிக்கிறவங்க இடமாக ஒருவன் பட்டதாரி ஆகணும்னு சொன்னா ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து கிடமா படிச்சுக்கிட்டே வந்தாதான் முடிவு ஒழிய உடனே அவன் காலேஜில் சேர்த்து பட்டமும் கொடுத்துடலாம் அவன் ஒன்றும் தெரியாது அவனுக்கே நீ ஒரு எம்ஏ பட்டம் படிச்சிருக்கிறா சர்டிபிகேட் வச்சுக்கோ எனது பயனை கொடுத்தா வாங்கிட்டு போயிடும் ஆனால் அதற்குடைய அறிவு இருக்குமான இருக்காது அப்படி போல் சிஷ்யனுக்கு நீ பிரமஸ்வரமாக இருக்கிறாய் ஓ நான் பிரபுமா சரி ஒத்துக்கிறேன் என்று சொல்லிட்டாங்கன்னு போயிடாது எப்போ வரும் அந்த பிரம்மஸ்வரமன் நான் என்று எந்தெந்த காரணத்தினாலே இந்த சுருதி வித்திய அனுபவத்தினாலே ஒத்துக்கொண்டேன் என்ற தினம் வரணும் அப்போ தான் அது தினமன்னு சொல்லாமொழியே அது வரைக்கும் நான் பெறும் என்று சொல்றது கூட பரோட்சம் தான் பெறும் ஆனால் கேள்வியினால் சிரவணத்தினாலே குருமுகமாக கேட்பதும் படிப்பதும் சிரவணம் கேள்வின் அர்த்தம் மரணத்தால் வேதபாதக அபேசாதக யுக்திகளாலே வருவதை நிச்சயம் பண்ணுறது மரணம் கிளந்த யோகங்களினால் அதாவது தீவிரமான நீத்தியாசனத்தின் அர்த்தம் இன்னைக்கு நீத்தியாசம் செஞ்சு நாளைக்கு நிறுத்திட்டா வராது தொடர்ந்து தொடர்ந்து எந்த காரியும் நடக்க முருக கடைய முன் இருக்குமே என்று தயிர் கடையும் போது நன்றாக எடுத்து கடைஞ்சா வேணும் திரும்ப ஊருக்கு வரான்னா தொடர்ந்து நடந்தாதான் ஊருக்கு வச்சு முடியும் கொஞ்ச நேரம் நடந்துட்டு படுத்து வீங்கிட்டு இருந்தா ஊருக்கு வச்சு ஆர முடியாது அப்படியே கிளர்ந்த யோகத்தினால் யோகம் நித்தியாசத்தினாலே அல்ல அட்டாம் யோகத்தினாலே ஆழ்பிரமத்த அனுபவம் வந்து அப்போது நான் சொல்வென்று ஆழ்ந்த மனதில் தளமாகும் அது தீரும் இது தீரும் பருவ ஜானம் நீங்கும் துக்க அதுவரைக்கும் இருக்கத்தான் செய்யும் என்றார் அப்புறம் எடுத்த பாட்டில் இருக்கும் ஆதிபம் ஆமோ வேணாவே ஆதியாம் திறபம் எல்லாருக்கும் ஆதாரமாக அதிஷ்டானமாக இருக்கின்ற அறிவடிமாக இருக்கின்ற பிறகு சுரூபம் ஆகாததான் இதுவரைக்கும் நான் ஆகாமல் இனிமேல் ஆக போறேனா இனிமேல் சோதி மரணாதியினால் சிரளமான வித்தியாசத்தினாலே அது சொரூபத்தை அடைவோமோ அடைவேணா என்று ஆமோ அது கிடைக்குமா அப்போ அது புதுசாக அடையக்கூடிய வஸ்துவா என்று கேள்வி அது வரும் புதுசாக இருக்கே என்று ஒரு சந்தேகம் சந்தேகத்துக்கு நீதும் சின்னது தேடுவது தேடுவதல் போல் என்றும் அது கண்ட சாமிக்கிற ஞாயம் பேர் கண்டம்னா கழுத்து சாமி அம்னால் கண்டத்திலேயே ஒட்டி கொண்டிருக்கின்ற ஆபரணம் அது திஷ்டாந்தன் ஞாபகம் திஷ்டாந்தம் ஒரு பெண் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து நகையை கட்டி வச்சதாக ஞாபகம் அது கழுத்திலே தங்கி போயிடுச்சு அப்போதுனால் கல்யாணத்துக்கு போனேன் வீட்டிலே கட்டி வச்சது வச்சது காணமே என்று தேர் ஆளுகிறேன் அப்புறம் அக்கம் பக்கம்லாம் போய் கேட்குறேன் இந்த மாதிரி நகையை போட்டுருந்தான் கல்யாணத்துக்கு போனேன் கட்டி வச்சு போய்ட்டுல காணும் யாரோ சூட்டு போய்ட்டாங்களே என்ன எந்த நகையன்னு கேட்டாங்க நீ கழுத்தில் போட்டு தெரியாத அவங்களுக்கு பண்டிகை என்ன அதுதான் நான் கழுத்தில் போட்டுக்கிட்டே இல்லைங்கிறீ அப்படின்னா சடை பார்த்து எழுத்து பார்த்த உடனே ஆடாடா ஏமாந்துட்டேன்னே இது வரைக்கும் காணாத போய்ட்டு அழுதுட்டு இருந்தேன் என்று சொல்லி அந்த பெண் சந்தோஷப்பட்டாலாம் அப்படி சந்தோஷப்பட்ட அது காணாமல் போவங்களே கிடைக்கும் இல்லை இப்ப என்ன வந்தது மறந்தது மறந்து நினைப்படுத்தி இதான் விஷயம் அதே போல் ஒவ்வொருவருடைய அதிஷ்டான செய்தினே பிரம்ம்தான் பிரம்மஸ்வரூபத்தையும் நாம் மறந்துவிட்டோம் மறந்ததுனால அஞ்ஞானத்தினால்தான் மறைப்பு கொடுக்கும் அஞ்ஞானத்தை நான் மறந்த காரணத்தினால என்னாச்சு உண்மைஸ்வரபம் இல்லாத போல காணாத போல பெரிய ஏதோ தத்துவஞானம் வந்த பிறகு பூச்சி அந்த மாதிரி ஒரு தோற்றம் வேந்தத்தில் அப்படி கிடையாது மறந்ததை ஞாபகப்படுத்துகிறத வேதாந்தமே அதே தவிர புது பொருள் பொன்று சேர்க்கை கிடையாது ஏற்கனவே இருக்கின்ற அந்த வசுவானதை மறந்த நிலையை வெளிப்படுத்துவதா வேதாந்தம் சொன்னது அதனால தான் இது கண்டசாமி நியாயம் என்று சொல்லப்படும் அதே பத்தாம் தான் பத்தாம் அவன் காணாமல் போகவில்லை அவன் தன்னை மறந்தான் தன்னை விட்டுட்டு என்னான் மற்ற பட் தன்னை சேர்த்துக்கும் போது பத்தாமன் நான் அதனால் வேதாந்தத்தில் சுபாவ சித்தம் ஏற்கனவே அடைந்த வசதி பிராப்தத்தின் பிராபியம் அடைந்ததின் அடைவு என்றுலாம் சொல்லப்படும் இதுதான் அர்ஜியோட ஆகவே இந்த இஷ்டாந்தத்தின் மூலமாக தாஷாதத்தை வளர்க்குறார் அடுத்த பாட்டில் தேடிய பின் புத்தி தீர்ந்து ரூபம் குறைதீர சொல்லுமே இப்படி தேடிய பிறகு அந்த பெண்ணுக்கு கண்டத்தில் இருக்கிற நகை கிடைச்சிருச்சுன்னு சொன்ன பிறகு துக்கம் போயிடுச்சு அப்படி எனக்கு போயிடுவோம் ஒரு சந்தேகம் வந்துருச்சு தேடிய பெண் தேக புத்தி தேர்ந்து தத்துவ ஞானத்தை அடைந்த பிறகு தேகத்தில் நானுங்கிற புத்தி நீங்கி திருச்சொருவோம் அறிவுடி மாறுகின்ற என்னுடைய உண்மை சுவரூபத்தை கூடு கூடுணும் யான் நான் அடைவேனா நீங்கள் தீர்த்து எனக்கு வைக்க வேண்டும் சொல்லுமே என்று கேட்க வந்த ஊழல் வேற சந்தையம் தானாதோ இது சந்தேகம் இல்லாமல் போக முடியல வந்த உடல் வேராயம் இந்த சரீரம் ஆத்மா இல்லை அப்படி இருந்தும் கூட தான் ஆத்மாவாக பாவித்த இது வரைக்கும் இது இடையில வந்த வாசனை தான் அப்படி இருக்கிறதுனால வந்த உடல் வேராய வாசனையினாலே அது நான் என்று எப்படி நிச்சயிக்கிறோமோ அதே போல தற்சவரூபம் தானாதற்கு நம்முடைய உண்மை சுரூபத்தை நான் என்று சொல்வதற்கு சந்தேகம் என் சந்தேகம் என்ன எந்தமான சந்தையம் பட தனக்கு அன்னிமா இருக்கின்ற தோல்சைரியத்தையே நான் என்று நிச்சயம் செய்த அந்த மனமானது உண்மைஸ்வரபத்தை தனக்குரிய ஸ்வரூபத்தை நான் நிச்சயம் செய்ததில்லை சந்தேகம் என்ன எந்த விதமான கிடையாது ஆகவே என்று சொன்ன கண்ணபுராணிய இவர் அதன் பிறகு நீங்கள் சொன்னதெல்லாம் சிறுதா இன்னும் எனக்கு புரியல சரியா ஒரு திட்டாந்தன் மூலமாக விளக்குங்கோ என்று கேக்குறான் தனுவை தானே பெறமை சத்த ஞானத்தில் அறாது சரீரத்தில் நான் என்ற மயக்கம் இருக்கு அது சத்திய ஞானம் பருவ ஞானத்தினாலே நீங்காமல் அனுபவ விஞ்ஞானத்தாலே நான் பிரமஸ்வருவன் என்று கேள்வி நான் மனத்தார்கள் யோகத்தினாலே அனுபவம் வந்த பிறகு அரும் வகை போகுமான்னு சொல்கிறீங்களே அது கொஞ்சம் விளக்கம் ஏது குறையும் அதை பற்றி ஒரு திட்டாது மூலமாக விளக்கங்களே எடுத்து அடுத்த பாடல திட்டாமல் ஐம்பத்தி நாலாவது பாட்டு விளக்கு விளக்கேனும் அதனால் வெய்யமீருள் போய்விடுமோ துளக்கமியில் விளக்கேற்று தொலைவீருள் என்ற ஒரு அறையில் இருட்டி இருக்கு இவனுக்கு அந்த அறையில் விவகாரம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது போகிறான் இருட்டே போய்விடு விளக்கு வந்துடும் அதனால நீ அதுக்கு விளக்கு விளக்கு என்று சொன்னாலும் கூட அது போகிறதே இல்லை ஏன் போகல இப்போ சத்தஞானம் சத்தஞானத்துல போகாது என்பதை இதில் தெரிஞ்சுக்கலாம் அதன் பிறகு விழக்கமில்லா விளக்கு ஏற்றில் காற்றுக்கு நிற்காததாயும் தொடர்ந்து எரியக்கூடிய எரிபொருள் இருக்கிறதாயும் உள்ள விளக்கு ஏற்றில் ஏற்றும் காலத்து இருள் தொலையும் என்று சொன்னவரும் அப்போ இருட்டாவது நீங்கிடும் அது வரைக்கும் சொல்லிக்கொண்டிருந்தால் போகாது நீங்கள் சொல்லாமலே வேலை கொண்டு வந்தால் அது தானாக போயிடும் ஆகவே நான் பிரம்மஸ்வரூபன் நான் பிரம்மஸ்வரூபன் என்று அபரோஜானத்துக்கு ஏதுவாகிய அது மந்திரத்தை அந்த மகா வாக்கியத்தை சதா ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட வந்துடும் பிறகு என்ன செய்யணும் தீவிரமான விசாரம் செய்தால் விசாரம் ஞானம் என்று சொல்லக்கூடிய ஞானம் உண்டாகும் அப்படி செய்யும் போது அது நீங்கும் அதுவரைக்கும் நீங்காது என்பதை இந்த சொல்லி முடிக்கிறேன் நீங்காதம் கொடுங்காலம் என்னோ மின்ஞானத்தாலே மற்றொரு தந்தையா வந்துருச்சு நீண்ட காலம் இருந்ததற்கே அது சீக்கிரம் இப்படி போகும் இனிது ஒரு சந்தேகம்தான் நெடுங்காலம் ஆன்மாவை நீங்காத விஞ்ஞானம் ஆத்மாவை மறைத்துக்கொண்டிருக்கின்ற அஞ்ஞானமானது இடக்காலமா இருந்தால அது விடுங்காலம் என்னாலோ நீங்கள் தீப யாத்திரை போகணும்னு சொல்றீங்களே அப்படி போயிருமோ அது சந்தேகம் இருக்குன்னு விஞ்ஞானத்தால் விடுங்காலம் என்னாலோ என்று கேட்ட அதுக்கு அடுத்த பாடல திட்டு சொல்ல ஆயிரம் நாள் இருந்தாலும் கண்ட உடன் தீர்வது போல் என்று கோகையில் ஆயிரம் நாள் இருந்தாலும் உடல் நீண்ட காலம் இருந்தாலும் கூட அது எப்ப போதும் செந்தீபம் பார்த்து உடனே போயிடும் உடன் தீர்வது போல் அதுபோல உன்னை சொல்லப்பட்ட அஞ்ஞானமானது தத்துவ ஞானம் வந்தவுடனே நீங்க கூடும் சந்தேகம் வேண்டியதில்லை சந்தேகத்தை பண்ணார் மற்றொரு சந்தேகம் போது அருமை வந்தோனவே கருமம் யோகம் தவம் இத்தகைய சாதனங்களாலே காரணங்களாலே நீங்காமல் அருமையா ஞானம் வந்தோ அஞ்ஞானம் போமெனவே கிடைத்தமானது வருவதற்கு வந்துதான் போவோம் அதற்காக தான் பாடுபண்ணுவோம் கர்மம் யோகம் தவம் இதனால் போகாது என்ற ஒரு சந்தேகத்தை கிளப்பின பிறகு அது ஒரு திஷ்டாந்த மூலமாக அடுத்த பாட்டு விளக்கிறார் பாட்டு ஓடுமாருள் தோறக்க உத்தமாம் யோதித்தால் ஓடும் இருள் என்று அந்த அறையிலோ புகையிலோ இருள் எதிர்க்கு கிளி என்று சொல்லக்கூடிய கருமத்தினாலே குத்துகிறேன் வெட்டுகிறேன் ஆயுதத்தை கொண்டு நான் சேதிக்கப் போகிறேன் என்று சொல்கிறோம் இது கர்மம் யோகம் நான் இங்கே இருந்து கொண்டு இந்திரியங்களை அடக்கி ஜபம் செய்யப்போகிறேன் மந்திரம் போட போகிறேன் என்னெல்லாம் சொல்கிறேன் இனி யோகம் தவம் சாப்பிடாமே பட்டி கிடப்போகிறேன் உண்ணாவது இருக்க போகிறேன் இனி இருளே போகிறேன் இல்லையா வென்று போக பிறகு என்ன செய்யணும் கருமை யோகம் தவம் இதெல்லாம் இல்லாமல் உத்தமமாக ரவித்தால் ஓடும் என்ற முன்னே சொன்ன மாதிரி எரிபொருள் நிறைய உள்ளதாயும் காற்றுக்கு அணியாதும் பாதுகாப்புதாக உள்ள சந்தீபம் கண்டவுடனே அது ஓடும் அப்புறம் இருள் இருக்காது அந்த இருளுக்கு இருப்புத்திறமை கிடையாது அப்புறம் அதுபோல தேசாந்தத்தில் அது அஞ்ஞானத்துக்கு இருப்புத்திறமை கிடையாது ஞானம் வந்த உடனே போயிடும் என்பது அர்த்தம் அப்போது இன்னும் சந்தேகம் அஞ்ஞான வேருள் இந்த அஞானத்தை போக சாமர்த்தியம் இந்த புண்ணிய புண்ணிய கர்மங்களுக்கு இல்லைன்னு சொல்ற சொல்றீங்க கர்மத்தினால யோகத்தினால தவம் இதெல்லாம் புண்ணிய காரியங்கள் புண்ணிய காரியங்கள்னால இல்லைன்னு சொல்றீங்களே ஆனாலும் அஞ்ஞான இருள் துறக்கு அறியாத நல்ல கர்மம் புண்ணிய கர்மங்கள் எல்லாம் மிஞாழ்ந்தனை பறிக்கும் விதம் எவ்வாறு என வேணாவா இந்த உலகமான சத்தியமாக இருந்து கொண்டு இதில் சுகமாக இருக்கிறதுக்கு புண்ணியம் இருக்கணும் சொல்லப்படு சாஸ்திரம் அதை இந்த உலகம் நிலத்திருக்கிறது புண்ணிகாரம்தான் இது மட்டும் எப்படி காப்பாத்துது தத்துவ ஞானத்தை கொடுக்க முடியாத அந்த புண்ணிய கருமம் உலக போல் கொடுக்க யோகித உண்டோ என்று இது ஒரு கேள்வி என்ன வேணாவா என்று கேட்ட உடனே நம்மிடத்தில் தந்திரமா தோற்றுவித்தோம் சத்தியமால வேண்டவாரோ இது நீஞ்சாலும் நீ சொன்னாய் சத்தியமா இருக்கிற உலகம் சத்தியம் இல்லை தோற்றம் உண்டு முன்ன பின்னு இருப்புத்தன்மை இல்லை அப்படிப்பட்ட வித்தியாசம் அது இது இந்திரஜாலம் போல இவ்வுலகை நம்மிடத்தில் தந்திரமா தோற்றுவித்தோம் இந்திர ஜாலக்காரன் மகேந்திர ஜாலக்காரன் இவெல்லாம் வித்தியாளிகள் என்ன பண்ணுவாங்க இருக்கிற மாதிரி காட்டுவாங்க புலி வந்த மாதிரி சிம்மம் வந்த மாதிரி நகைகள் வந்த மாதிரி பணம் வந்த மாதிரி பொறி வந்த மாதிரி கடல வந்த மாதிரி காட்டுவாங்க ஆனால் வாசமாக இருப்பதில்லை அது முன்னும் இல்லை பின்னும் இல்லை இடையில் ஒரு தோழற்றம் உண்டாகும் அப்படி போல் நம்மிடத்தில் என்ன பிரபசுரமாக நம்ம இடத்துல தந்திரமாக தோற்று வைத்துவோம் இது வெறும் தோற்றமாத்திரமாக இதை நாம் உண்டாக்கணும் சத்தியமல்ல இது வாழ்த்தம் அல்ல சத்தியம்னு சொன்னால் திரிகால அபாத்தியமாக இருப்ப சத்து மூன்று காலத்தில் கெடாமல் இருக்கணும் விசாரம் பண்ணாலும் கடப்படாது அழிவும் படாது அப்படி இருக்கணும் அதுதான் சத்து கிழக்கணும் அப்படி இல்லை இது விசாரத்தினால் கெட்டு போகுது இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கும்போதே அழிஞ்சு கொண்டு இருக்கிறது சரீரமானதே சர்பாவிக்காரம் குழந்தையில் இருந்து சாகிற வரைக்கும் மாலில் அடைஞ்சு கொண்டே இருக்கிறது அனுபவத்தில் பார்க்குறோம் வீடுகள் இருக்கிறது இல்லை காலப்போக்கில் அது அடிஞ்சு விடுகிறது ஊர் எழுகிறது நாடு அழிக்கிறது தேசம் அடிக்கிறது அதனால் தொடர்ந்து ஒரே மாதிரி இல்லாதனால அது அசத்தியம் மித்தை என்று சொல்லப்படும் தந்திரமா தோற்றுவித்துவம் சத்தியம் என்று சொன்னவரே சொன்னவரோ கண்ணவரான் என்று சொல்கிறார் வர ஜத்துவால் விளங்குமோ வேணேராசம் தோன்றுதல் போல் என்றோ மித்தையென்று சொல்கிறீர்களே தோற்ற மாத்திரம் சொல்கிறீர்களே இப்படிப்பட்ட ஒரு பிரபஞ்சம் பிரம்மசுரமாக தங்களிடத்தில் விளங்குமா அது எனக்கு ஒன்றும் புரியலையே என்று அர்ஜகம் கேட்குறான் அது சொல்றார் திருஷ்டாந்த சுத்தி தனியிலே ரசதம் தோன்றுதல் போல் என்ன கிழிஞ்சில் வெள்ளி தோற்றுறது போல இது பகல் காலம்தான் இரவு காலம் அல்ல பகல்லையே கிளிஞ்சில் பார்த்து வெள்ளி மாதிரி அது எடுக்க போவாங்க அதே போல காணல் ஜலம் பகல் காலம்தான் ஜல தோற்றும் அங்கே குடிக்கிறது போலாமான்னு போவாங்க அதுபோல சுத்தி தனியிலே ரசதம் தோன்றுதல் போல் என்ற ஆக இந்த உலகமாக உலகத்தை பொய்யாக சத்தியம் போல பிரம்மசுரமாகிய இடத்துல தோற்று வைத்தேன் இது வாசமாக கிடையவே கிடையாது என்று சொல்றார் இப்படி சொல்லும்போது அதில் ஒரு சந்தேகம் அச்சேகத்தை அர்ஜுன் சொல்றான் அயல் உள்ளே சுத்தின் ஆரோபேதோடும் ஜகமு முன்பே இருந்ததுண்டோ நீங்கள் சொல்கிறது ஒரு வகையில் பொருத்தமாக இருந்தாலும் இன்னும் விசாரதி திட்டிக்கு அது பொருத்தமாகவில்லை எப்படின்னு சொன்னால் அயல் வெள்ளி சுத்தியின் மேல் ஆரோக்கியம் கூடும் ஏற்கனவே ஒருவன் வெள்ளியை நகைக்கடையிலேயோ அல்லது மனைவி கையிலே வளையலாகவோ இருந்தால் காப்பாற்றிருக்கான் அதை கிழிஞ்சில பார்க்கும்போது அந்த அத்தியாவசியெல்லாம் தோட்டலாம் அந்த ஞாபக சம்ஸ்காரத்தினால அது அது வெள்ளையாக இருக்குது அதனால தோட்டலாம் சாதிரியம் ஒற்றிலும் ஓமை ஓம ஒப்பு மீனாலே தோட்டலாம் அதே போல் காதல் ஜலம் ஜலம் என்ன பார்த்துருக்கோம் இவ்வளவு தாகத்தில் தாகமாக இருந்தது அது ஆசையினாலே பார்த்து ஜலமானு நம்பலாம் இது உலகத்தில் இருக்கிற சேர் தான் ஆனால் அயல்வெல்லு சுத்தியுமே கூடும் இப்போது நான் கேட்குறது என்னன்னா இருள்ள ஜகமும் வேறு இருந்ததும் உண்டோ ஏற்கனவே இன்னொரு உலகம் சத்தியமாக இருந்திருக்கணும் அது சத்தியமாக உலகத்தை பார்த்து அந்த சம்ஸ்காரத்தினாலே இந்த உலகத்தில் சத்திய பற்றி நான் உண்டாக்கி இருக்கணும் என்ன இது மித்தியண்ணின்னு சொல்லுறீங்க இருக்கட்டும் இன்னொரு சத்திய உலகம் இருக்கா அதை நான் பார்த்து இருந்த இருக்க வேணாம் அப்படி பார்த்து இருந்தால் அது சத்திய இலக்கணம் உலகத்தை பார்த்த சம்ஸ்காரத்தினாலே இப்போது உங்களிடத்தில் கற்பிக்கப்பட்ட இந்த உலகத்தை நான் சத்தியமும் நம்பலாம் அப்படி இன்னொரு உலகம் எங்கே இருந்தாலும் சொல்லுங்கோ அப்போ அதுக்கு அடுத்த பண்ண சொல்ல மனமயக்கம் பிடிக்கில் தோன்றிடுமோ தோன்றோ கனவில் பார்க்க கண்டதுபோல் என்றும் இதுக்கு ஒரு இன்னொரு உலகம் தேவை இல்லப்பா மணமயக்கம் பிடிக்கில் இல்லாவத்தும் தோன்றிடும் மனதில் ஒரு கலக்கம் ஒரு மாறுதல் ஒருவனுக்கு இருக்குமே ஆனால் இல்லாவசையே தோற்று ஒருவன் மனம் மயக்கம் முடிச்சிருக்கான் அது பேய் இருக்குன்னு சொல்லுவோம் அங்கே பேய் இல்லை ஒன்று இல்லை இது இதை சொல்லலாம் அதே போல் சொப்பனத்திலையும் மனமயக்கம் அது ஒரு மனமயக்கம்தான் வாசன பரிகாரம் போகிறது அங்கேயும் இல்லாவது தோற்று சொப்பனத்திலே நான் போடு வர்றதாக சொல்றேன் சிறுதான் ஆனாலும் தன் தலையை வெட்டி தான்தே கொண்டு போகிற மாதிரி சொப்பனை வறுமையானால் இது எந்த சம்ஸ்காரம் இருந்தது ஒரு சம்ஸ்காரம் இல்லாத நடந்ததா இல்லையா அது மட்டும் இல்லை சில பேர் தன் பண தான் செத்துதாகவும் பணத்தை சுடுகாட்டில் கொண்டு போய் இருக்கிறதாகவும் சொப்பனங்கிறதுக்காக சொல்லப்படுகிறது அப்போ இவன் செத்து சுடுகாட்டில் வச்ச சம்ஸ்காரம் இருக்கா அவனுக்கு எல்லா சம்ஸ்காரம் தோற்றுதான் இல்லையா அதுபோலன்னு அர்த்தம் கனவில் வெண்ணீடான் பிறக்க இவன் பறந்தது எந்த சம்ஸ்காரமும் கிடையாது இந்த உலகத்தில் இலக்கை இல்லாமல் இருக்கான் இவன் பறந்திருப்பான் அந்த பாவனை எப்படி சமணத்தில் வரணும் வாசலுந்தால் தான் வரும்னு சொன்னையே என்பது போல சொல்லுவான் மனமயக்கம் நீங்கன்னா அது இருக்காது மனதில் ஒரு மாறுதல் எப்படி ஆகாயத்தை நீரளம் தோற்றுறது விசாரத்தை எடுத்துக்க நீரணம் கிடையாது கொப்பரக் கோத்த மாதிரி ஒரு தோற்றம் தோற்றுறது வாசகமா கிடையாது இது விசாரத்தினால இல்லைன்னு சொன்னாக்கா ஆகாயம் எப்படி இருக்கு நீரளமா இருக்கிறது சொல்லுகிறார்கள் சமுந்திர நீளமா இருக்குன்னு சொல்றாங்க வாசமா நீளமானது வெள்ளதான் அது அது தோற்றம் அப்படி இல்லாத தோற்றுறது எப்படி தோற்றுறது என்ன தோற்று சொல்ல முடியாது அனிர்வசின்னு பேர் என்னது என்று சொல்ல முடியாத ஒரு தோற்றத்துக்கு தான் அநீர்வசி நியம் என்றும் அப்படி ஒரு தோற்றம் இருக்கத்தான் செய்யும் என்றும் சொல்லப்படுது அதனால் கண்டது கேட்டது தான் வரணும் கட்டாயம் ஒன்றுமே கிடையாது மனதிலே மயக்கம் அதாவது மாறுதலான ஒரு உணர்வு ஏற்படும்போது உள்மற்றா தோற்றம் என்ற இலக்கணத்தை இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி முடிகிறான் அறுபத்தி நாலாம் ஆண்டு கனவு போர் பிரபஞ்சம் என்றே கண்பு இழித்தார் அப்புறம் அந்த சந்தேகமானவரும் அடுத்த சந்தேகம் கேட்கிறார் கனவு போர் பிரபஞ்சம் என்றீர் பிரபஞ்சமானது கண்டது கேட்டது ஜாக்கிரதை இல்லன்னு சொல்றீங்க அப்ப பொய்ய நிச்சயப்படுகிறது ஒத்துக்கொள்ள ஆனாலும் கனவு கண்விழித்தால் கனவு பொய்யாம் அது வாஸ்தவம்தான் ஆனால் வினவு ஜகம் தினவு மெய்யா விளங்குவதேன் சொல்லுங்க சொப்பனத்திலிருந்து வெளிவந்தால் சொப்பனம் பொய்யன்னு ஒத்துக்கிறோம் இந்த ஜாக்கிரத்தில் வெறும் சொப்பனத்துக்கு போகிறோம் அப்போ இதை உலகம் பற்றி ஒன்றும் தெரியல மீண்டும் ஜாகரத்துக்கு வர்றோம் அப்பவும் மெய்யா தோற்றுது இதற்கு என்ன காரணம் என்று கேள்வி அவர் சொல்கிறார் மெய்யா கேவி விளங்குவது மெஞ்ஞானம் வருமளவும் பொய்யா பெண் காணவது போல் போதம்பயில் என்ற நீ சொல்ற சரிதான் மெய்யா விளங்குவது மெய்ஞான வருமளவும் தத்துவான வர வரைக்கும் அது மெய்யா விளங்கத்தான் செய்யும் எப்போ போகும் சொப்னத்தில் இருக்கிற வரைக்கும் சொப்ன பதார்த்தம் சத்தியம்தான் ஜாகரத்துக்கு வந்த பிறகு தான் அது போகும் ஏன்னா சத்தை வேலை அது பிராதிபா சத்தை வியாபார சத்தை அதே போல் இந்த வியாபார சத்தை தத்துவ ஞானம் வரும்போது பிராதிபா சத்தையாக மாறிவிடும் பாரமாசத்தை ஞானம் வரும்போது இது மாறிடும் அது பிரம்ம ஜாக்கரம்னு பேர் பிரம்மஜாக்கர தீட்சியில் பார்க்கும்போது இந்த ஜாக்கரம் மித்தியாக தோற்றும் அது ஒரு சத்தியமாக இருக்கும் ஆகவே ஜாக்கிராவஸை இல்லை சத்திய புத்தி தத்துவ ஞானம் வர வரைக்கும் இது தான் செய்யும் எப்படி சொப்பனத்தில் சொப்ன காலம் வரைக்கும் சத்தியமாக தோற்றுறதோ அப்படி போகல பிறகு ஜாகிரதை வந்த பிறகு வெற்றியாக தோற்றுறதோ அப்படி போல் இங்கேயும் பிரம்மஜாக்கிரத்துக்கு போகும்போது அதாவது ஞானம் வந்த பிறகு இந்த உலகத்தை பார்த்தா பொய்யாக தோற்றும் இந்த ஒரு இலக்கணத்தை நீ தெரிந்து கொள்வாயாக அறுபத்தி ஆறாவது பாட்டு முன் பாட்டில் மெய்யாக விளங்குவது மெய்யான வருமளவும் பொய்யாம் பெண் கனவது போல் போதவயில் என்ற ஒரு வாயிலும் சொல்லி முடிச்சார் இந்த பாட்டில் அதுக்கு மேலே விளக்கம் சொல்றார் முன்பு கண்ட கனவு பொய்யாம் முடிஞ்சாக்கிரம்போல வேண்டி பின்பு முத்தி தை அழைந்தும் பிரபஞ்சம் நிற்பாதேதீன்பு கண்ட கனவு பொய்யாம் மொழிஜாக்கரம் போல சொப்பன காலம் வரைக்கும் சொப்பன பதார்த்தங்கள் சத்தியமாக இருந்தாலும் கூட விழிப்புநிலை ஜாக்கிர அவசைக்கு வந்த பிறகு அது பொய்ய நிச்சயிக்கப்படுகிறது அப்படி போல இந்த பிரபஞ்சம் இப்போது சத்தியமாக இருந்தாலும் கூட பிரம்மஜாக்கரம் வரும்போது பொய்ய நிச்சயிக்கப்படும் அதனால் முடிஞ்சாக்கரம் போல என்று பின்பு முத்திய திசை அடைந்தும் பிரபஞ்சம் இருப்பது இந்த ஞானம் வந்த பிறகு இந்த உலகம் அழிஞ்சிடும் அல்லவா அது ஏன் அப்பறும் தெரியுது என்ன காரணம் என்பது இந்த கேள்வி அதாவது சந்தேகம் என்னான்னா முத்தியோட இந்த பின்பும் பிறப்பிறப்பு உண்டோ என்ன ஒரு சந்தேகம் இந்த உலகம் இல்லைன்னு சொன்னால் பிறப்பிறப்பு இருக்காது அதனால் மீண்டும் உலகம் இருக்குன்னு சொன்னாக்கா பிறப்பிறப்பு இருக்குமல்லவா என்பதை உள்ளடக்கி இந்த கேள்வி கேட்குறார் அதுக்கு அடுத்த பாலிதான் சொல்வார் தெரிந்தவர்க்கு தோற்றுவது தக்த படம் போல்வதல்ல பிறந்த சேகம் காரிய பயன்படாத என்ற வாரோ தெரிந்தவர்க் என்ன ஞானிகளுக்கு தோற்றுவது காணப்படுவது தக்த படம் தகித்த வந்தது தகித்தன்னா எரிக்கப்பட்ட படம் என்ன வசரம் ஒரு வேட்டியை மலைக்கு வச்சு தீ வச்சு அந்த வேட்டி மடை கட்சி மாதிரியே இருக்கும் நல்லா சாம்பலாக தான் இருக்கும் அதுபோல் அல்லால் அது கட்டுறதுக்கு உதவாது அந்த வேட்டி சாம்பல் தான் அதுபோல் பரந்தஜகம் இந்த விசாரமான உலகமானது காரியத்தில் பயன்படாது என்ற ஒரு என்ன காரியம் பிறப்போ இறப்போ ஆகிய காரியத்தில் பயன்படாது ஞானிக்கே பிறப்பு இல்லை இறப்பு இல்லை அப்படி இருக்கிறதுனால இந்த உலகம் தோற்றினாலும் கூட பரபரப்பு இருக்காது அஞ்ஞானிகளுக்கு மட்டும் இருக்கும் இதுதான் லாபம் அதனால் முன் பாட்டினுடைய ரகசிய அர்த்தத்தை இந்த பாட்டில் வெளிப்படையாக பதில் சொல்கிறார் இந்த காலத்தில் மேண்டல் பெட்ரோ மாதத்தில் மேண்டல் இருக்கும் அது முதல்ல துணி ஒரு முறை அடிச்சிட்டமுன்னா சாம்பால்தான் அது தோடாமல் இருக்க வரைக்கும் எடிச்சு கொடுத்தே இருக்கும் போயிடும் அப்படி போல் இந்த உலகமானது பிறப்புறப்புக்கு இடம் கொடுக்காது ஞானிக்கு மட்டும் என்று இந்த வாழ சொல்லி என்ன அந்த வாழ்க்கை போனார் கண்மவ கடந்து ஒரு மெய்யுடனே போகாத தேதனவே அர்ஜுன் கேட்குறா நீங்க சொல்ற சிறுதான் கண்மவினை அஞ்ஞானம் கடந்தும் அஞ்ஞானமானது அதனுடைய காரியம் கர்மங்கள் புண்ணியபாக கர்மங்கள் அது நீங்கிவிட்டது கடந்தும் அதன் காரியமாக காரியமாக இருக்கின்ற சரீரம் எது புண்மையொரு மெய் இது அல்பமான சரீரம் துக்கத்துக்கு ஏதுவான சரீரம்தான் ஆனாலும் ஞானத்துக்கு எதுவான சரீரமும் கூடாது மெய் சரீரமானது உடனே போகாது ஏது அது உதாரணம் மூலமாக கேட்டதற்கு அடுத்த பாட்டில் சொல்கிறார் வெட்ட விடு மரம் பசந்தி விளங்குதல் போச்செயலா காலம் நடித்து விடுங்க வெட்டியாச்சு வெட்ட விடுமரம் வெட்ட உள்ள கீழே விழுந்தாச்சு வேர்க்கும் சம்பந்தம் கிடையாது இருந்தாலும் பசந்து விளங்குதல் போல் அந்த ஈரப்பசிக்க வரைக்கும் அது வேலை சம்மந்தம் இல்லைன்னாலும் கூட அது இருக்கிற ஈரத்தையே வைத்து கொண்டு பூ இலை காயெல்லாம் வரும் இது போ சில காலம் கொஞ்ச நேரம் போய் முத்தி நிச்சயிருக்கேன் தொன்மையான் சுரூபம் பகருமேனோ ஒரு சந்தேகம் சில பேருடைய யானை வந்து முத்தி அடைஞ்சிருக்காங்க இன்னும் அநேக பேர் முத்தி அடையாமல் இருக்காங்களே இப்போ ஆத்மா ஒன்றா பலவா சாஸ்திரம் ஏகம் ஏவாட் ஒன்று சொல்லுது இப்போ இவர் சந்தேகம் வந்து செய்ய பல ஆத்மா இருக்கலாம் அல்லவா என்ற கேள்விக்கு கேட்குறார் கேள்வி ஜென்மம் போய் முத்தியினை சேர சிலர் இருக்க தொன்மையான பலர் இருக்க சில பேர் சேரா பலர் இருக்காங்க அனாதியாக வந்து ஆத்மா பலவோ அப்படி உண்மை சுவூபத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார் அடுத்தபால் சொல்லு பிரம்ம என்றும் ஈசன் என்றும் பெருகுபல செய்வார் என்றும் என்றும் ஈசன் என்றும் பெருகுபல செய்வர் அதாவது ஏராளமான விசாரமாக இருக்கின்ற ஜவல் என்றும் இதெல்லாம் ஒரே மயக்கம் சொல்லக்கூடிய சொல் மயக்கம் என்றாலும் கிடையாது யாரு எப்படி இருக்குமா ஒரு சுருதி வாக்கியத்துக்கு பொய்யல்ல ஆகவே பிரம்மம் ஈசன் ஜீவன் சொல்றதெல்லாம் சொல் மாத்திரம்தான் வாத்தமா கிடையாது என்று சொல்லி முடிக்கிறார் எடுத்து இரண்டாவது பாட்டில் இப்ப சொல்றார் ஏகம்தான் பலவாய் அமர்ந்தது என்னோ சொன்னேன நீங்க சொல்றதுல சந்தேகம் இருக்கு என்ன ஏகம்தான் ஆன்மாய் இனிமகையானால் ஒரே ஆத்மா தான் சொல்றீங்க உண்மையாக இருக்குமே ஆனால் பலவாய் அமர்ந்தது ஒவ்வொரு தரத்திலும் ஒரு ஆத்மா இருக்குத்தான் செய்யுது சில பேர் செத்து போயிடுறாங்க ஊழல் இருக்கிற ஆத்மா வேறு செத்து போன ஆத்மா வேறு முத்தியோடு ஆத்மா வேறு இன்னும் முத்தியாடம் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் வேறு என்றால் தெரிகிறது அப்படி இருக்கும்போது ஒன்றுன்னு சொல்வதில் பெரிய சந்தேகம் இருக்குண்ண அது சொல்லும் தேவையில் கலவரன் ஆகித்தாங்கள் சொல்ல வேண்டும் என அர்ஜுனன் கேட்க சொல்றவரு பல காலத்திறோ பம் தோன்றுல் போல்லைவில் தோன்று ஒரு திட்டாண்டு மூலமாக கிடக்கிறார் பல கடத்தில் ஜலத்தோடு அநேக கடங்களில் ஜலம் வச்சிருக்காங்க சூரியன் விண்ணிலே ஒன்று தான் அப்படி பிரதிமங்கள் ஒவ்வொரு கடத்திலும் இருக்கு அப்படி இருந்தாலும் கூட அந்த சூரியன் ஒன்றுதானே வழிய பிரதிம்பங்கள் பலவாக இருந்தாலும் சூரியன் ஒன்று தான் அதனால புத்தி தோறும் ஆன்ம தோல்தல் போல் எல்லோரும் அதிஷ்டானமாகி ஆத்மா ஒன்று தான் பேசுறது ஏகமே வாத்யம் ஒன்று ஆனால் இருக்கே அந்த கணத்தில் பிரதிபித்த பிரதிமக்கள் ஏராளமாக இருக்கு அப்படி ஏராளமாக இருக்கின்ற அந்த பிரதிம்பங்களில் ஒரு பிரதிம்பம் மறைஞ்சாலும் ஆத்மா மறைகிறது இல்லை அல்லது எல்லா பிரதிமுறும் மறைஞ்சாலும் கூட ஆத்மா மறையாது இது போல அந்த பிரதி அந்த சட்டியை ஒரு சட்டியில் தண்ணி தீர்ந்து போச்சுன்னு சொன்னால் அப்போ அந்த பிரதிமையெல்லாம் போகும் அதுபோல இந்த சட்டியில் மீண்டும் தண்ணி ஊற்றுறோம்னா பிரதிம வந்துடும் சரீரத்தில் இருந்தே ஆத்மா பிரிஞ்சு வேறு சரீரத்துக்கு போகலாம் அந்த சரீரத்தில் அந்த காலத்துல பிரதிபிக்கும் இப்படி எங்கெங்கே அந்த கல்லம் இருக்கும் அந்த பிரதிமித்திட்டே இருக்கும் இதுதான் நியதி ஆனால் ஈஸ்வ ஈஸ்வரன் ஒன்று தான் பிரம்மன் ஒன்று தான் சூரியன் எப்படி ஒன்று போன ஆக சூரியன் ஒரு சூரியன் பல பிரதிமன்களாக தோற்றுவது போல ஒரு பரபரமும் அநேக அந்த கல்லங்களே அநேகர்களாக தோற்றுகிறார்கள் அது எது முத்தி அடைஞ்சதோ அது அதோடு தண்ணி வற்றி போச்சு மொத்ததுனா இன்னும் தனி ஒருத்தலை அர்த்தம் ஆகவே இந்த நியாயப்படிக்கு ஆத்மா ஒன்று தான் பிரதிநிதங்கள் பல எல்ல வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார் தொலைவில் புத்தி தோறும் எண்ணி இல்லாத புத்திகளிலே ஆன்மா தோன்றுதல் தான் தோன்றுதல் என்று சொன்ன கண்ணபிராணியை இவர் என்று இந்த பாட்டை சொல்லி விளிக்கிறார் மருத்த பாட்டில் ஆதித்தன் போலாம் அளவில் தோறும் தோன்றில் சாதிக்கும் முத்தி நமக்கு அதனை ஆதித்தன் போல ஆத்மா அளவில் தோறும் தோன்றும் என்ன சொல்றீங்க அப்படி தோன்றிக்கின்ற காரணத்தால சாதிக்கும் முத்தி எவர் தமக்கு தம் அசை எவருக்குன்னு அர்த்தம் அத்தியாசம் செய்யணுமே குரு சாஸ்திரம் மூலமாக அது என்று அர்த்தம் அதன சாற்றும் என்ன அது விசாரணமா எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அர்ஜுனன் அப்ப சொல்ல அருந்தி தான பரந்தபுத்தி தான வெம்பம் தானா கேள என் சொன்னு தானம் பந்தவமுத்தியும் பறந்த புத்திக்கு தான் அந்த புத்தி இருக்கு அதாவது சூரிய பிரதிம்பம் பிரதிபித்த சட்டி தண்ணியில் எப்படி பிரதிம்பிக்குதோ அப்படி போல ஒவ்வொரு சரீரத்திலையும் வந்தக்கலம் இருக்குது அதுலேயே ஆத்மா பிரதிம்பிக்குது அந்த புத்திக்கு தான் பந்தமோச்சம் முடியும் ஆத்மாவுக்கு பந்த சூரிய நீளில் இருக்க இங்கே சட்டி இருக்க அந்த சட்டியில் களங்கள் அந்த த அல்லது ஆடிக்கொண்டு இருக்கலாம் அல்ல வருணங்களாக இருக்கலாம் சிவப்பு வர்ணம் பச்சை வர்ணமாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் விண்ணில் இருக்கிற கும்பத்துக்கு இந்த இடம தாக்குவதில்லை இங்கே இருக்கிற அந்த சட்டியில் ஏற தண்ணிக்கு தான் சம்மந்தம் உண்டு அதுக்க பிரதிம்பத்துக்குள்ள சம்மந்தம் இல்லை இருந்தாலும் அது பிரதிபம் அபிமானப்படும் நான் கலந்துகிறேன் நான் கறுப்பு நான் என்று அதை நினைக்குமே எப்படியோ அப்படி போல இந்த புத்தியில் இருக்கின்ற புத்திக்கு தான் பந்தம் ஒற்றமே ஒழிய ஆத்மா கிடையாது இருந்தாலும் அந்த புரிஞ்சி பெற்ற ஜீவன் நான் பந்தப்பட்டிருக்கிறேன் நான் மிக்கடைய போகிறேன் என்று நினைக்கிறது அதே போல் சைத்தம் தர்மங்களாகிய கட்டையன் மெட்டையும் சிவப்பு கறுப்பு இதெல்லாம் தன்மையில் ஏற்றி ஐமாற்றினாலே அத்தியாவசியால் பார்க்கணும் இதுதான் பந்தத்துக்கான வேர் இல்லை அப்படிப்பட்ட பந்தம் புத்தியானது விசாரணை செய்யும்போது விடுதலை அடைகிறது அதுவும் அது புத்திக்கு தான் புத்தி மனசு எல்லாம் ஒன்றுதான் மனமு சித்த வாங்காரன் நாலு சேர்ந்து அந்த கணவன் ஆகவே இந்த பந்தமும் மோட்சமும் புத்திக்க கூடிய ஆத்மா கிடையாது அந்த உண்மன் இல்லை அச்சானமாகிய கிரணத்து கிடையாது என்று அது வரை சொன்னவர் ஞானம் உண்டாகும்படி சொன்ன கணவரான இவர் அடுத்த சொல்றார் ஏகமாகும் இந்த அதிந்திரம் சொல்றீங்க சரி அது தலசியவர் ஏழு அணைகோர்கள் பொருந்தமா எதுனா பொருந்தமான காலம் என்னன்னு அழகன் பல திரும்ப விடுவது ஒன்றுதான் காட்டின் சம்பந்தம் ஏற்படும் போது பல திரும்ப உண்டா அப்படிதான் பரபிரமன் பரபரமத்தில நாயன் சமயம் ஏற்கட்டவு அது செயல்பட ஆரம்பிக்குது அதனால் துணிப்பான் அதன் காரணமாக சிறு பெறும் எல்லாருக்கும் தியாகி பந்தப்படுகிறார்கள் எந்த ஜீவனுக்கு குரு குருவை குருவையினாலே நான் அவர்கள் அந்த பட்டிக்கிறான் அது வரும் பந்தவர்களின் கிடக்கணும் ஒரு கடையில் பல போல அப்படி போல என்னவோர்கள் ஒரு சந்திரம் எப்படி மாதிரி பரபரப்பு சைதனத்தில் அநேகம் கோடிக்காக முடியும் பிரமென்பும் அவது அங்கதன கோதும் ஜீனே தான் என்றும் என்றும் சேரும் என்றும் புது ஒரு பெருந்து அடைகிறான் என்றும் அவருந்தான் போய் அடைகிறான் அது பதவியின் பொருள் ஒரு மற்ற பொருள் அடைந்தால் பதவியின் பொருள் மா <im> <im> அந்த சுகம் எதோ மத ஆத்மா அதுதான் அப்படியே என்ன சொல்கிறோம் இது ஒண்ணு பாப்பாயாக சொல்றேன் ஆவல் மனம் அந்த வழியாத்தான் போனாட்ட நானும்